ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கர் அருளிய இந்த ஆத்மபோதம் நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக ஆறு ஸ்லோகங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம் அதுல கடைசியா ஆறாவது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரன் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த விழிப்பு நிலை அனுபவங்கள் கூட கனவில் வருவது போலவே பொய்யானது என்று சொன்னார் ஏன்னா கனவு உலகத்தில் எப்படி நம்ம கற்பனையாக வடிவமைத்துக் கொண்ட உலகம் உண்மையாக தோன்றியதோ அதுபோல இந்த விழிப்பு நிலை உலகமும் நமக்கு உண்மையாக தோன்றுவதும் உண்மை அல்ல அது எப்படி அப்படிங்கிறது இப்ப அடுத்த செயலில் சொல்ல போறார் அது ஏழாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தாவத் சத்தியம் ஜகத்பாதி சுத்திகா ரஜதம் யத யாவத்ன நியாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான அத்வயம் இதுல என்ன சொல்றாருன்னா இந்த ஏழாவது ஸ்லோகத்திலே எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கின்ற அந்த பிரம்மத்தை எத்தனை காலமாக ஒருவன் விசாரித்து அறிந்து கொள்ளவில்லையோ அத்தனை காலத்திற்கும் கிழிஞ்சலில் தோன்றும் வெள்ளியைப் போல இந்த உலகங்கள் எல்லாமும் உண்மையாகவே உள்ளது போல தெரியும் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை காலங்கள் இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாம வீண் செய்து கொண்டிருக்கின்றன அத்தனை காலமும் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த உலகம் அப்படின்னா கிழிஞ்சலில் தெரிகின்ற வெள்ளியை போல இப்ப நம்ம வந்து ஒரு ஆற்று ஓரத்துல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்த்தோம்னா ஒரு வெள்ளி மாதிரி மின்னும் நிறைய வெள்ளிக்காசுகள் ஏதோ ஆத்தோரத்துல கிடக்குற மாதிரி தெரியும் அப்ப என்னடா இந்த வெள்ளிக்காசு கிடக்குது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆர்வமா போய் எடுத்துடலான்ட்டு போய் பக்கத்துல போய் அதை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து கிழிஞ்சல் அப்ப அந்த கிழிஞ்சலை பார்த்து நம்ம வெள்ளி அப்படின்னு ஏமாந்து போய் அது வெள்ளி என்கிற நம்பிக்கையிலேயே நம்ம அதை தொடர்ந்துகிட்டு ஓடணும் இல்லையா அது மாதிரி ஒரு ஓட்டம் இந்த உலகத்தை உண்மையாக நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எத்தனை காலங்கள் இது மாதிரி ஏமாற்றத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை காலமும் அவர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்பதாகத்தான் நீங்க சொல்ற ஏன்னா இது வந்து புரிதல் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த உலகம் உண்மையாக தெரிவது பிரம்மத்தை அறிய முடியாமல் போகின்றது அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படியானாலும் இப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் உண்மை இல்ல அதாவது கிழிஞ்சல்ல தெரிகிற வெள்ளி மாதிரி இப்ப கிழிஞ்சல் மட்டும் தான் இருக்குது ஆனா நம்ம எடுத்து பார்த்தா தான் அது கிழிஞ்சல் தெரியும் அதை பார்த்து விசாரிக்காத வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வெள்ளிக்காசு கிடக்குற மாதிரியே தெரியும் அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல இத்தனை விவகாரங்கள் இருக்கு இவ்வளவு வித விஷயங்கள் எல்லாம் இருக்குதே அப்ப இதெல்லாம் என்ன அப்ப கனவில் நாம் அப்போது காண்பதோடு அந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் அதெல்லாம் வர்றது கிடையாது ஆனா நனவில் பார்த்தோம்னா நம்ம வேண்டாம் என்றாலும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே தெரிந்து கொண்டுதானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்லுது அப்புறம் மற்ற புலன்களை கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம் பாக்குறோம் ருசிக்கிறோம் ரசிக்கிறோம் அப்படி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பொய்த் எப்படி சொல்ல முடியும் அப்ப அந்த மாதிரி சொன்னா அப்படி காணப்படுவது உண்மையிலேயே என்ன அதை பற்றி என்ன செல்ல போறார் இந்த ஆதிசக்கர இந்த செயல் அப்படின்னா அந்த முன்பு சொல்லப்பட்ட அந்த வருமானத்தோடு இங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே இந்த வெள்ளியை பற்றி பேசுறாரு அதுதான் தூரத்துல பார்க்கும்போது பல பலன்னு வெள்ளி சாமான போல ஒரு பொருள் தெரியுது பக்கத்துல போய் பார்த்தா அது கிழிஞ்சல் வெள்ளி அல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது அதற்கு என்ன காரணம்னா அந்த கிழிஞ்சல் மேல சூரிய ஒளி பட்டதுனால அது வெள்ளி போல தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது அது வெள்ளியானா இல்லை அது கிழிஞ்சலா வெள்ளியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கு அது வெள்ளின்னு சொன்னா இல்லையே கிழிஞ்சல் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கிழிஞ்சல்னு சொன்னா இல்லை வெள்ளிதான் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வேணா நம்ம மாத்தி பேசலாம் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் இதற்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது முதல்ல அதை வெள்ளின்னு நினச்சேன் ஆனா பக்கத்துல சென்று பார்க்கும்போது அது கிழிஞ்சலை தெரிந்து கொண்டேன்னு வேணா பதில் சொல்லலாம் ஏன்னா அங்க வெள்ளி கிழிஞ்சல் அப்படின்னு ரெண்டு விஷயத்துல நமக்கு எப்படி புரிதல் இல்லாம இருக்குதோ அப்ப அதை புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்தோம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதை வெள்ளி நினைச்சோம் பக்கத்துல போய் அதை எடுத்து பார்க்கும் போதுதான் கிழிஞ்சல்னு தெரிந்து கொண்டோம் அப்ப அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது ஒரு முயற்சி தேவைப்பட்டது அந்த முயற்சியின் மூலமாக அது என்னன்னு எடுத்து பார்க்குங்காட்டிதான் அது வெள்ளி இல்ல கிழிஞ்சல் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டது இப்ப இந்த ஓமானங்கள் எல்லாம் பகவான் ஆதிசங்கரன் வந்து வேதாந்த பாடத்துல நிறைய கையாளுவாரு அதுதான் கயிறு பாம்பு கூட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப கயிறு பாம்புல என்ன பார்த்தோம் தூரத்துல பாக்கும்போது அது பாம்பு மாதிரி தெரியுது ஆனா அது கயிறான்னு தெரியாம போய் எடுத்து பக்கத்துல போறதுக்கு பயம் பாம்புங்கிறதுனால இப்ப இதுங்கிறதுனால வெள்ளி காசுங்கிறதுனால உடனே ஆர்வமா போய் எடுத்துடுவோம் ஆனா கைத்த பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு எப்படி பக்கத்துல போவோம் போக அப்ப அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்க ஒரு வெளிச்சம் வந்தா மட்டும்தான் அது கயிறா பாம்பாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி இப்ப இங்கும் அது மாதிரிதான் ஒரே ஒரு பொருள் இரண்டாக தெரிகிறது பார்வைக்கு பார்ப்பதற்கு ஒன்று அது என்ன அது வெறும் கிழிஞ்சல் தான் ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டத்தின் படி பார்ப்பதற்கு என்ன அது கயிறு தான் ஆனா பாம்பா தெரியுது அப்ப இங்கும் அதே மாதிரிதான் ஒரே ஒரு கிழிஞ்சல் தான் இருக்குது ஆனா பார்ப்பதற்கு நமக்கு எப்படி தெரியுது வெள்ளி மாதிரி தெரியுது அப்ப அது பார்ப்பவனின் கண்ணோட்டத்தை பொறுத்து ஒரு கோணத்திலே வெள்ளியாகவும் மற்றொரு கோணத்திலே கிழிஞ்சலாகவும் தெரிகிறது ஆனால் உண்மையில் எது இருந்தது கிழிஞ்சல் மட்டும்தான் இருந்தது அப்ப கிழிஞ்சலின் மேலே பட்ட சூரிய ஒளி வேறு கோணத்திலே இருந்து வந்திருந்தால் ஒரு சமயம் அது வெள்ளியாக தெரியாமல் போயிருக்கலாம் அது வேற ஒரு ஆங்கிள்ல அந்த வெளிச்சம் படுறதுனால நமக்கு தூரத்திலிருந்து பார்க்கும் போது அது வெள்ளி மாதிரி தெரியுது சூரிய ஒளியும் நம்மள பாதி அறகுறையான விஷயத்துல நம்ம ஏமாத்துது அப்ப இதுக்குதான் புலன்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மை கொண்டதல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா பார்க்கிற பார்வையிலேயே இவ்வளவு வித்தியாசம் இந்த புலன்கள் வந்து உண்மையா எதை நம்புது எதையாவது ஒண்ண பார்த்து தப்பு தப்பா புரிஞ்சுக்குது கைத்தை பார்த்து பாம்புங்குது கிழிஞ்சலை பார்த்து வெள்ளிங்குது அப்ப இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத அறகுறை பார்வை உள்ள ஒரு புலனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியும் எது உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும் அப்ப இங்க புலன்களால எதையும் நம்ம அறிய முடியாது அதுதான் இங்க விஷயம் இந்த கண்ணனால கடவுளை பாத்திர முடியுமா மூக்குனால கடவுளை பாத்துற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க இல்லையா நிறைய பேரு அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா இங்க புலன்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த புலன்கள் நம்ம ஏமாத்தோம் அப்ப என்ன பண்ணா நம்ம கடவுளை பார்க்கலாம் என்ன பண்ணா நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா விசாரித்துதான் தெரிந்து கொள்ள முடியும் அது என்ன என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு அதனுடைய உண்மை தன்மையை விசாரித்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதற்கான ஒரு பயிற்சியோ ஒரு முயற்சியோ செய்வதனால நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது அதுதான் எங்க விஷயம் அதை தான் சொல்ல வர அப்ப அதனால ஒருவன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வேறு வேறு கோணத்துல வேறு வேறு மாதிரி தெரிவதை வைத்து முடிவு பண்ண முடியாது ஆகவே அது என்ன என்பதை நேரடியாக அவனதை விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியும் அப்போ ஒரு சாதாரண பொருளுக்கே இப்படி இருக்குது இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கின்ற ஒரு கயிற்ற போய் பாம்புன்னு நினைக்கிறதும் ஒரு கிழிஞ்சில போய் வெள்ளின்னு நினைக்கிறதும் நம்முடைய புலன்களுடைய அடிப்படையில நம்ம செய்கின்ற தவறுகள் அப்ப இது மாதிரி அறியாமை நம்ம இடத்திலே புலன்களுடைய அடிப்படையில ஏற்படுவது போலத்தான் மற்றவர்களால் ஏற்றி எண்ணங்களினாலும் நம்ம இடத்திலே நிறைய அறியாமைகள் ஏற்றி அப்ப இதுக்கெல்லாம் விடுதலை எப்படி கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஒரு புரிதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மையை விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்வது போல இப்ப எப்படி கிழிஞ்சலா வெள்ளியான தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு புரியாம போய் பக்கத்தில் அது கையில எடுத்து பார்க்கும் போது மட்டும்தான் இது கிழிஞ்சல் வெள்ளி இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுது அங்கேயும் அதே அது கயிறா பாம்பாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது அதுக்குண்டான ஒளி கிடைத்த உடனே அது இல்ல பாம்பு இல்லை கயிறுதான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுது அது மாதிரி ஒரு பொருட்களிலேயே உறுதிப்படுத்த வேண்டிய நிச்சயங்கள் எவ்வளவு தேவைப்படும் போது ஒரு அறிவை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு எவ்வளவு விசாரணை தேவைப்படுது அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதை பற்றி நம்ம விசாரித்து தெரிந்து கொள்ளும் மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள்ல ஈடுபட்டு செய்யக்கிட்டுற காரியத்துல அதை வந்து விதி என்று சொல்வதா இல்லை மதி என்று சொல்வதா அப்படின்னு ஒரு விசாரணை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் விதியா மதியா அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம் நடத்துலாங்க இல்லையா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதியினால தெரிந்து கொள்ள முடியுமா இல்ல மதியினால தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பட்டிமன்றம் எல்லாம் ஓடும் அப்ப அந்த விதி மதிங்கிற விஷயம் அப்படியே இருக்கட்டும் அந்த பட்டிமன்றம் அப்படி இருக்கட்டும் இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு சங்கரன் என்ன சொல்ல வராருன்னா இப்ப இங்க வந்து ஒரு விஷயத்தை மாத்தி தெரிந்து கொள்வதற்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தையை சொல்றாரு நம்ம புரிதல் இல்லாம தெரிந்து கொள்ற விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக ஆரோபிதம் அப்படிங்கிறார் கற்பனை அப்படிங்கிறார் இப்ப அதை பற்றி நம்ம பார்ப்போம் சமஸ்கிருத வார்த்தையில அத்வயம் அப்படின்னா ஒன்று என்று பொருள் இப்ப இங்க வந்து நமக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா தாவத் சத்தியம் ஜகத்பாதி சுத்திகா ரஜதம் யதா யாவத்ன நியாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான அத்வயம் அத்வயம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார் கடைசியில அப்ப அத்வயம் அப்படின்னா இரண்டற்ற ஒன்று இருக்கிறது அது எப்படி அவர் புரிய வைக்கிறார் அப்படின்னா சுத்திகா அப்படின்னா சிப்பி ரஜதம் அப்படின்னா வெள்ளி அப்ப சிப்பியில வெள்ளி தெரிவது எதனால அறியாமையினால நம்ம ஒரு சிப்பியை பார்த்து வெள்ளி என்று தெரிந்து கொள்வது நம்முடைய புரிதலில் அறியாமையின் காரணமாக அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இரண்டற்ற ஒன்று தான் அது வந்து வெள்ளியும் முடிவு பண்ண முடியாது கிளிஞ்சல்னு முடிவு பண்ண முடியாது அது பக்கத்துல போய் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு தெளிவுக்கு வந்து கடைசியில் அது என்னன்னு முடிவு பண்ணுவோம் கிழிஞ்சல்னு முடிவு பண்ணுவோம் அப்ப அது என்ன ஒன்று ஒரே ஒரு பொருள் தான் தான் இருக்குது ஆனா நம்ம பார்க்கும்போது ரெண்டாக தெரியுது கிழிஞ்சலா வெள்ளியா அப்படிங்கிற குழப்பத்தை உண்டு பண்ணுது அது மாதிரிதான் எங்க பிரம்மமும் ஒன்று மட்டும்தான் இருக்குது பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது ஆனா நம்ம புரியாம நிறைய விஷயங்களை ஏற்றி கொண்டு இந்த உலகமாக பார்க்கறதுனால நமக்கு பிரம்மம் தெரியவில்லை அப்ப அந்த அடிப்படையான பிரம்மத்தை அறியாத வரையிலும் சிப்பில எப்படி வெள்ளிக்காசு தெரியுதோ கிழிஞ்சல்ல எப்படி வெள்ளிக்காசு தெரியுதோ அது போல இந்த உலகமும் உண்மை போல தோன்றுகின்றது அப்ப பிரம்மத்தை அறிந்து கொண்டால் உடனே இந்த உலகம் பொய்யாக ஆகிவிடுகின்றது என்று சொல்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது அப்போ அதை வச்சுதான் அவர் இங்க சொல்றார் சர்வ அதிஷ்டானம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்மம் மட்டும்தான் உண்மையிலே இருக்குது ஆனா நமக்கு அது தெரியாதனால இந்த உலகமும் இருப்பதாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் இந்த ஜெகத்தானது மித்தியா என்ற மகாவாக்கிய உபதேசத்தையும் நாம் இங்க மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் இப்ப இது சில வருமானங்கள் மூலமா பார்க்கும்போது இப்ப பொதுவாகவே நாம ரெண்டு ரெண்டு சொற்கள் நடைமுறைகளை உபயோகப்படுத்தணும் இல்லையா இப்ப வீடு கட்டுவதற்கு முன்பாக அதற்கு ஆதாரமா நம்ம என்ன பண்றோம் ஒரு அஸ்திவாரம் போடுறோம் அடிக்கல் நாட்டி ஒரு அடித்தளம் அதுக்கு அஸ்திவாரம் அப்புறம் அஸ்திவாரத்தை போட்டுட்டு கட்டடங்கள் கட்ட ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு கட்டடம் முழுமையடையுது அந்த கட்டடம் முழுமை அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அஸ்திவாரம் தெரியாது கட்டடம் மட்டும்தான் தெரியும் அஸ்திவாரம் அரைஞ்சிடும் அப்போ இரண்டும் இரண்டு பொருட்களாக ஆரம்பத்துல இருந்தாலும் முடிவுல என்ன ஆயிடுச்சு அந்த அஸ்திவாரத்தினுடைய அதிஷ்டான அஸ்திவாரம் அஸ்திவாரத்தை போட்டுதான் கட்டடத்தையே கட்ட ஆரம்பிச்சோம் அப்போ சில விஷயங்கள் நமக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது சில அதிஷ்டானம் தேவைப்படுகிறது அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே ஒரு அதிஷ்டானத்தில் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றதுன்றது இங்க சொல்ல வராது என்ன மாதிரி அதிஷ்டானத்துல தெரியுது அப்படின்னு கேட்டா இப்ப நான் பார்த்த உடனே அது வெள்ளின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி போய் எடுக்க போனேன் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்தோரத்துல பார்த்த உடனே ஆஹா வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு நமக்கு லத்து ஓடி போய் அதை எடுக்கிறேன் ஆனா எடுத்து பார்த்தாதான் தெரியுது அது கிழிஞ்சல்ட்டு அப்ப கிழிஞ்சலுடைய ஆதாரத்திலே கிழிஞ்சலுடைய அதிஷ்டானத்திலே அங்கு வெள்ளி கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறார் வெள்ளியானது ஆரோபிதமாக கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன இருந்தது கிழிஞ்சல் மட்டும்தான் இருந்தது அப்ப அது மாதிரி இங்க பிரம்மம் சர்வ இருக்குது பிரம்மம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் அந்த ஆதாரத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இங்க வந்து மனதின் கற்பிதம் கற்பனை என்பதாக சொல்றார் இப்படி அதை உறுதிப்படுத்துறாருன்னா கிழிஞ்சல் மட்டும் தான் இருக்குது அங்க வெள்ளி கிடையவே கிடையாது ஆனா வெள்ளியு நினைச்சு மயங்கனது நம்மளுடைய மனசு அந்த ஏமாந்து போய் அந்த மயக்கத்துல போய் பார்த்து அது வெள்ளின்னு ஆசைப்பட்டு அது எடுக்க ஓடி போய் ஆர்வ கோளாறு அதை பார்த்தா கடைசியில் அது பார்த்தா வெறும் கிழிஞ்சல் மட்டும் தான் அப்ப கிழிஞ்சலுடைய அதிஷ்டானத்திலே வெள்ளிக்காசு போல தெரிந்து நம்மளை நாம் ஏமாற்றியது போல அதே மாதிரி கயிற்று மட்டும் அங்க இருக்குது கயிற்று மேல பாம்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அய்யோ பாம்பு இருக்கு நான் போக மாட்டேன்னு சொன்ன நாம அதை மீண்டும் அதுக்குண்டான ஒளியை கொடுத்து விசாரணை செய்து பார்த்த உடனே அங்கு இருப்பது கயிறு மட்டும் தான் அப்ப கயிறுடைய அதிஷ்டானத்திலே பாம்பு ஏறி உக்காந்துட்டு இருந்தது அப்ப எல்லாமே ஒரு அதிஷ்டானத்தில தான் தெரிய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் என்பதும் பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கின்றது என்று நீங்க சொல்ல வருகிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை பொருள் என்னன்னா இந்த உலகமாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய மனமயக்கம் ஆனா உண்மையில் என்ன இருக்குது பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்திலே இது உலகமாக தெரிகிறது இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் அழகான உதாரணம் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அது நம்முடைய புலன்கள்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைங்கிறாரு அதை எப்படி நம்ம நீக்கிக் கொள்ளணுங்கிறது இந்த உதாரணத்திலேயே சொல்றாரு ஏன்னா புலன்கள் தானே ஏமாத்திடுச்சு அந்த கிழிஞ்சில பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது கண்ணுடைய கோளாறு கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது கண்ணுடைய கோளாறு இது மாதிரி எல்லாமே இந்த பார்வையில தப்பு தப்பா தெரியுறத நம்ம மதி மூலமா விசாரித்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அது அப்படியே உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது நம்முடைய அஜானம் அப்போ விசாரணை செய்யாத வரைக்கும் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது அதற்கு என்ன பண்ணணும்னா அது என்ன ஏது என்பதை நம்ம விசாரித்துத்தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அது செய்யாத வரைக்கும் பொய் என்று கூறப்பட்ட இந்த உலகத்தை அதற்கு ஆதாரமான பிரம்மத்தை உணராதனாலே உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது மட்டும்தான் நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கும் அப்ப பிரம்மத்தை பற்றிய அறிவு நம்மிடத்திலே வந்துவிட்டால் நம் இடத்தில இருக்கின்ற அறியாமைகள் எல்லாம் நீங்கி காணுகின்ற இந்த உலகத்தின் உண்மை தன்மை உள்ளபடி உணர முடியும் ஆகவே அறியாமையிலிருந்து அறிவுக்கு வருவது என்பது கனவிலிருந்து நனவுக்கு வருவது போன்றது என்று சொல்றாருங்க அதுக்குதான் ஒரு ஓமானம் சொல்றார் என்ன ஓமானம்னா இப்ப ஒரு சினிமா தேட்டருக்கு போறோம் ஒரு திரையரங்கில நம்ம வந்து திரைப்படம் பார்ப்பதற்காக போகிறோம் அங்க வந்து நம்ம உட்காந்து படத்துல வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் அப்படியே மூழ்கிடுறோம் பாத்துக்கிட்டு அப்படியே அதுலயே மூழ்கிடுறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த படம் அந்த படத்துல இருக்கிற சீன் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் நம்மள யாருன்னு தெரியல நம்ம படத்துல உட்காந்துருக்கோம் யாருன்னு தெரியல அடுத்த வேலை என்ன செய்யணும்னு தெரியல எதுமே தெரியாம ஒரு டீப் இன்ட்ரெஸ்டா அந்த சினிமாக்குள்ள மூழ்கி போயிட்டோம் அப்படி மூழ்கி போய் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களும் அந்த படத்தில் இருக்கிற காட்சிகளும் நமக்கு உண்மை போலவே தெரியும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அந்த மாதிரியே என்ன நடக்கும்னா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்சிகளுக்கு ஏற்ப வருகின்ற அந்த இன்பத் துன்பங்கள் இருக்கு அது நம்முடைய உணர்ச்சிகளை பாதித்து அதன் வழியாக நமக்கு சில அனுபவங்களும் நமக்கு நடக்கும் எந்த மாதிரி அனுபவங்கள் இப்ப நம்ம படம் பாத்துட்டு இருக்கிறோம் படத்துல ஒரு காமெடி சீன் வருது ரெண்டு பேரும் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க நாமளும் இங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் ஏன்னா நம்ம அதுக்குள்ளயே போய் மூழ்கிட்டோம் அந்த கமெண்டோட அப்படி இன்வால்மெண்ட் ஆகிட்டோம் கொஞ்ச நேரத்துல அந்த சீன் மாறுது ஒரு பயங்கரமான சோக சீன் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க நாமளும் நம்மள அறியாம கண்ணில இருந்து தண்ணி விடுறோம் ஏன்னா படம் பார்க்கும் போது என்ன பண்றோம் அந்த சீன்குள்ளேயே போயிடுறோம் அப்ப நம்மள அறியாம அந்த சீனோட சீனா போய் இணைஞ்சி அந்த ரியாலிட்டியா அதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வெளியே உக்காந்துருக்கிறோம் தெரியல நமக்கு குடும்பம் வேற இருக்குதுன்னு தெரியல அந்த சீன்ல தான் நமக்கு இருக்கிற மாதிரியும் அதுதான் நம்ம குடும்பம் மாதிரியும் படம் பார்த்துட்டு இருக்கிறோம் படம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட நம்ம ஒன்றி போய் அவங்க குடும்பத்திலேயே நாமளும் ஒரு குடும்பத்தாலா மாறிட்டோம் நம்ம குடும்பமே தெரியல நமக்கு அந்த குடும்பம் தான் தெரியும் அப்ப அந்த குடும்பத்துல ஒரு சோக சீன் வந்த உடனே நாமளும் அழ ஆரம்பிச்சுடுறோம் அவங்களுக்கு வர்ற கஷ்டம் நமக்கு வந்த கஷ்டம் மாதிரி நினைச்சிக்கிட்டு அந்த படத்தோட ஒன்றி அழ ஆரம்பிச்சுடுறோம் அப்புறம் நமக்கு விருப்பமான கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ ஏதோ கஷ்டம்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது வகையில உதவி கிடைக்காதான்னு துடிக்கிறோம் அப்புறம் வில்லாம் ஏதாவது கதாநாயகனையோ கதாநாயகியோ பிரச்சனை பண்ண வந்தா அவனை நம்ம எதிரியா பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம அந்த படத்துல மூழ்கி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியுது இல்லையா இது எப்ப தெரியாம போகும் பொய்ன்னு எப்ப தெரியும் நமக்கு படம் முடிஞ்ச பின்னாடிதான் அந்த உண்மைத்தன்மையை உணர்கிறோம் எப்ப உணரம்னா படம் முடியணும் அப்ப ஆரம்பத்திலிருந்து படத்தை வந்து ஒரு பொழுதுபோகாக பார்க்கும் மனநிலை இருந்தா மட்டும்தான் அதை வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர அந்த காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சிகளோடு ஒன்றி போக மாட்டோம் அதாவது ஒன்று மற்ற அந்த வெள்ளை திரை ஒன்று உள்ளது அதுல அசைவுகள் ஏதும் கிடையாது என்ற தெளிவு நம்ம இடத்துல ஆரம்பத்திலேயே இருக்கிறதுனாலையும் ஓடுவது படம் தான் அது உண்மை இல்லை அது சினிமா படம் அதுல ஒன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த படத்தை நம்ம பார்க்கும் அந்த வெள்ளை திரையில ஓடுகின்ற பிம்பங்களில் வருகின்ற அத்தனை காட்சிகளும் ஒரு பொய்க் காட்சி ஒரு பொய் தோற்றம் என்ற தெளிவு நம்ம இடத்திலே இருக்கும் அப்போ அந்த படத்தை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் சும்மா அவர் பொழுதுபோக்காக உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம் எப்படி எல்லாம் டைரக்டர் எடுத்துருக்கான் மியூசிக் டைரக்டர் எப்படி எல்லாம் மியூசிக் போட்டுருக்கான் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன அதை வந்து புரிதலோட பார்க்கும் நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் அங்கே நடக்காது கதாநாயகம் அழுதான நமக்கு தண்ணி வராது வேற எந்த ஒரு சீன் பயங்கரமான சண்டை சீன் வந்தாலும் நம்ம சீட்டு நுனிக்க போக மாட்டோம் காமெடி சீன் வந்தாலும் பெருசா அழட்டிக்க மாட்டோம் அப்படிங்கறது ஒரு டேக்கி எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து ஒரு திரைப்படம் என்பதை புரிந்து அப்படி புரிந்து கொண்டு பார்க்கும்போது அந்த படத்துல வரக்கூடிய சண்டை சோகம் காதல் கோபம் அன்பு மகிழ்ச்சி அப்படின்ற எத்தனையோ தோற்ற மாயைகள் அந்த திரையில பிரதிபிம்பித்தாலும் அந்த திரையினால அந்த நிகழ்ச்சிகள்னால அந்த திரை பாதிக்கப்படுவதில்லை அந்த சீன் எப்படி வேணா வரட்டுமே அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த உதாரணமா கொடுத்தேன் அதாவது ஒரு திரைப்படத்துல வந்து குண்டு வடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது எரியும் போது அந்த திரைய என்ன பத்திக்கிட்டு எரிஞ்சிடுதா கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒரு மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா உடனே அந்த திரையை நனைஞ்சி போகுதா கிடையவே கிடையாது அப்ப எதுவுமே அந்த திரைக்கு அனுபவம் ஆகுறது கிடையாது ஆனா அந்த திரையின் மீது தான் ஓடிக்கொண்டிருக்கு அந்த படத்துல இருக்கிற அத்தனை சம்பவங்களும் காதல் சம்பவமாகட்டும் சண்டை சம்பவமாகட்டும் சோகமாகட்டும் கோபமாகட்டும் மகிழ்ச்சி ஆகட்டும் எல்லாமே அந்த திரையின் மீதுதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதனால் அந்த திரை பாதிக்கப்படுவதில்லை அப்ப அது மாதிரி இங்க நம்மிடத்துல எந்த அனுபவங்கள் உண்டானாலும் அந்த அனுபவங்களை நம்ம சொந்த அனுபவங்களாக பார்த்தோம்னா அத நம்ம சிக்கிறோம் ஏன்னா இப்ப நம்ம இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என்ன பிரச்சனைனா இது என்னுடைய பிரச்சனை நம்ம எடுத்துக்கும் போதுதான் அதுல நம்ம பாதிக்கப்பட்டு அதனால சோகத்தை அடைகிறோம் சண்டை போடுறோம் கோபப்படுறோம் அல்லது அன்பு மகிழ்ச்சிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல செலுத்த ஆரம்பிக்கிறோம் இது வந்து இந்த உலகம் உண்மை இல்லைங்கிற இந்த புரிதல் இந்த ஞானத்தினால நம்ம வந்த பிறகு இங்கு எல்லாமே ஒரு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் அது ஓடுது அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படியே சும்மா அதை வேடிக்கை பார்க்கறேன் அப்படிங்கிற புரிதலோட அந்த படத்தை பார்த்தோம்னா அந்த படத்துல என்ன சீன் வந்தாலும் ஒரு சண்டை சீன் வந்தாலும் நம்ம சீட்டு நுனிக்கு போக மாட்டோம் சோக சீன் வந்தாலும் அழமாட்டோம் ஏன்னா அது திரைப்படங்கிற தெளிவோட பாத்துட்டு அப்ப அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அது மாதிரி இங்க சொல்றார் இந்த உலகம் உண்மையில் அந்த ஆத்மாவின் மீது அந்த பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அஜானத்தினாலே மனம் இந்த உலகத்தை படைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற விவகாரங்களோடு போய் இணைத்துக் கொண்டு அதை உண்மை என்பதாக கருதி கொண்டு அதில் நடக்கின்ற சண்டை சோகம் காதல் கோபம் அன்பு மகிழ்ச்சி போன்ற விசே சுகங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு தன்னுடைய சொந்த அனுபவங்களாக பார்த்து அதனால் பாதிக்கப்படுகிறது இதுதான் இந்த மனதினுடைய அறியாமை அஜானம் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி இது வந்து நம்முடைய மனதின் கற்பிதம் மனதினால் ஏற்றி இந்த உலகம் ஆனால் உண்மையில் இங்கு பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் இந்த ஜகத்தானது மித்தியா என்பதை இந்த திரைப்பட ஓமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் நமக்கு நன்றாக புரிய வரும் என்பதாகத்தான் இந்த ஓமானத்தை எடுத்து இங்க மகான்கள் கையாளுகின்றார்கள் அப்ப அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் நம்ம படம் வந்து ஒரு கற்பனை அந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு கற்பனை சம்பவங்கள் கற்பனை கதாபாத்திரங்கள் அது வந்து ஒரு வெள்ளை திரையில ஓடிக்கொண்டிருக்குது ஆனா அங்க என்ன மாதிரி கற்பனை கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்க நடந்தாலோ அதனால எப்படி அந்த வெள்ளை திரை பாதிக்காமல் இருக்கின்றதோ அதுபோல இங்கு ஞானி எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றான் அவன் மீது இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அந்த ஓடுகின்ற படத்தை அவன் எப்படி பார்ப்பான் என்றால் எந்த ஒரு எதிர்வினைகளும் ஆட்டாமல் அது கற்பனையாக என் மீது ஏற்று வைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக அதனால அவன் பாதிக்கப்பட மாட்டான் அப்ப இந்த உலகத்துல என்ன காரியம் நடக்கட்டும் ஒரு சண்டசின் வரட்டும் ஒரு கோபமான நிகழ்ச்சி நடக்கட்டும் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்கட்டும் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வந்து கற்பிதம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது மனதினுடைய பிம்பம் இந்த மாதிரி எல்லாம் விவசாயிகளை உண்டாக்கி காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் இங்க ஞானம் அதைத்தான் இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அடைய அப்போ அந்த ஆத்மா என்ற கலங்கமற்ற தூய்மையான வெள்ளை திரையின் மீது படங்கள் ஓடுகின்றது இங்கு வெள்ளை திரை என்ன ஆத்மா ஆத்மா தான் வெள்ளை திரை அந்த வெள்ளை திரையாகிய ஆத்மாவின் மீது இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதிலே காட்சிகள் விரிகின்றது எப்படிப்பட்ட காட்சிகள் விரிகின்றது சண்டை சோகம் காதல் அன்பு மகிழ்ச்சி என்று பலவாறான காட்சிகள் அந்த வெள்ளை திரையின் மீது விரிகின்றது ஆனால் அவைகளினால் அந்த வெள்ளை திரை ஒருபொழுதும் பாதிக்கப்படாது மேலும் அந்த அனுபவங்கள் எதுவுமே அந்த ஒன்று மற்ற கலங்கமற்ற திரையினுடைய அனுபவங்கள் கிடையாது அந்த கலங்கமற்ற வெள்ளை நிறமுடைய ஆத்ம திரையோ எதனாலும் பாதிக்கப்படாதது தூய்மையானது அது தண்ணில் தானாய் தன்னிருப்பாய் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த தூயா வெள்ளை திரையாகிய ஆத்மாவின் மீது மனம் என்ற எண்ணங்களின் வாயிலாக இந்த உலகம் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுதான் இங்க ரொம்ப ஆழமான விஷயம் அதாவது இங்கு மனம் என்ற எண்ணங்கள் ஏற்படுத்தி விஷய சுகங்கள் இந்த உலகமாக இங்கு விரிந்து ஒரு திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த திரைப்படத்துல யார் பாதிக்கப்படுவா என்றால் புரியாம படம் பார்க்கிறவங்க பாதிக்கப்பட்டுடுவான் ஏன்னா அந்த படத்தை வந்து உண்மையாக நினைத்துக்கொண்டு அந்த படத்துல இருக்கிற சம்பவங்களுக்குள்ள போய் வளைந்து கொண்டவெல்லாம் என்ன பண்ணுவான் படத்துல சோக சீன் வந்து அழுவான் சண்டை சீன் வந்து சீட்டு நுடிக்கி போயிடுவான் காதல் சீன் வந்தா இவன் அப்படி என்று ஏற்பாட்டு பாடி அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல கலந்து கொள்பவனாக மாறிவிடுவான் ஆனா புரிதலோடு படம் பார்க்கிறவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான் அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ இந்த ஆத்ம இப்ப அங்க நம்ம பார்க்கிற அந்த சினிமா திரைப்படத்துல பார்க்கக்கூடிய வெள்ளை திரைக்கு வந்து அறிவு கிடையாது ஆனா இப்ப நாம சொல்ற இந்த ஆத்ம திரை ஆத்மாவாகி இந்த திரை அறிவுடையது உணர்வுடையது வேறாக எதுவுமே இங்கு திரையிடப்பட முடியாது அனைத்தையும் அது சாட்சியாக பார்த்து இருக்கிறது அனைத்து அனுபவங்களும் அந்த ஆத்ம திரைக்கு உண்டாவது போன்று காணப்படுகிறது ஆனால் அதற்கு அனுபவங்கள் அனைத்துமே அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மனதின் வெளிப்படுகின்ற விவகாரங்கள் என்பதை நன்று புரிந்து வேண்டும் ஆத்மாவின் மீது ஏற்றி மனதின் விவகாரங்கள் தான் இங்கு உலகமாக பிரியுது அங்கு திரைப்படத்தில் என்ன பண்ணுது வெள்ளை திரையின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இருந்து வரக்கூடிய படங்கள் தான் திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அங்க புரொஜெக்டர் தான் மைண்டு இங்க நம்முடைய மைண்டு அங்க வெள்ளை திரை வந்து ஒரு ஜடப்பொருள் இங்க வெள்ளை திரை வந்து ஆன்மா அப்ப இதை ரெண்டையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க ஆத்மா என்ற திரையை எதனாலும் பாதிக்க முடியாது எதுவும் பாதிக்க வாய்ப்பே இல்லை அது மாதிரி இங்கு பிரம்மம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று உணர்பவனுக்கு உலக காட்சிகள் எதுவும் உண்மை இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ஏழாவது ஸ்லோகத்துல இந்த கிழிஞ்சல் வெள்ளி அப்படிங்கிற ஓமானத்தை சொல்றையும் கிழிஞ்சல் வெள்ளிங்கிற விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஆனா இது ரெண்டு ரெண்டு விஷயங்களாக தெரியறதுக்கு என்ன காரணம்னா இங்க மனமும் அறிவும் இருக்கிறதுனால தெரியுது ஆனா உண்மையில என்ன இருக்குது ஒரே ஒரு அதிஷ்டானம் தான் இருக்குது அது என்ன அதிஷ்டானம் கிழிஞ்சல் மட்டும் தான் அதிர்ஷ்டானம் ஆனால் கிழிஞ்சல் மீது வெள்ளி இருப்பது போல தெரிவதற்கு என்ன காரணம் புலன்களினால் ஏற்பட்ட குழப்பம் கண்ணு வந்து அதை பார்த்துட்டு வெள்ளிக்காசுன்னு ஓடி போய் எடுக்க போய் ஆனாடா அது வெள்ளிக்காசு இல்லை கிழிஞ்சல் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணுது அதே மாதிரி ஒரு கயிறு மட்டும்தான் அதிர்ஷ்டானம் ஆனால் கயிற்று மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கண்ணை பார்த்த கோளாறுனால ஐயோ அங்கே பாம்பு இருக்கு நான் போமாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டு தூரத்திலேயே நிற்குது அப்புறம் அதை விசாரணை பண்ணி பார்த்து அதுக்குண்டான ஒளியை கொடுத்து பார்க்கும் போதுதான் இல்ல இல்ல அது கயிறு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல நம்ம தைரியமா போக முடியுது அப்ப இதுல நம்ம உறுதிப்படுத்தும் போது என்ன புரிய வருதுன்னா ரெண்டு ரெண்டா இல்லையா கயிறு பாம்புன்னு தெரிஞ்சுது கிழிஞ்சல் வெள்ளின்னு தெரிஞ்சுது அது மாதிரி இங்க உலகம் பிரம்மம்னு தெரிஞ்சுது அப்ப இங்க நம்ம இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும் எப்படி ஒண்ணு பண்ணணும் அதுதான் இங்க அத்வயம்ங்கிற கடைசி வரியில அத்வயம்னா இருமைகள் அட்டுறதுன்னு அர்த்தம் அதாவதுனா இரண்டு அத்வயம்னா இரண்டுக்கு எதிரான இருமைகள் அற்றது என்ற பொருள் அப்ப இருமைகள் அற்றதுன்னா எப்படி கிழிஞ்சல் மட்டும்தான் இருக்குது வெள்ளி கிடையவே கிடையாது ஒரு பொருள் தான் கிழிஞ்சல் மட்டும் இருக்கிறது நம்ம வெள்ளி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டோம் அது மாதிரி கயிறு மட்டும் தான் இருக்கிறது கிடையாது ஆனா பாம்பு இருக்கிற மாதிரி நினைச்சி நம்ம கற்பனை பண்ணிக்கொண்டோம் அது மாதிரி பிரம்மம் மட்டுமே இருக்கிறது உலகம் கிடையாது ஆனா உலகம் இருப்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கற்பனை கற்பிதம் அததான் போன ஸ்லோகத்திலயும் சொன்னாரு எப்படி கனவு உலகம் பொய்யாக தோன்றுகிறதோ அதுபோல போல இந்த நனவு பொய் தான் என்று போன ஸ்லோகத்துல சொன்னாரு இங்க அதை உறுதிப்படுத்துறாரு எப்படி அது பொய் அப்படிங்கிறது இந்த ஏழாவது ஸ்லோகத்துல உறுதிப்படுத்தி நிரூபிக்கிறார் ஒன்று மட்டும் தான் இருக்கிறது அதுதான் அத்வயம் என்பதாக இந்த செயல் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு டைம் பார்த்திருவோம் தாவத் சத்தியம் ஜகத் பாதி சுத்திகா ரசத்தம் யாவத்ன நியாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான மத்வயம் அதாவது கிழிஞ்சலில் எப்படி வெள்ளி இருப்பது தெரிகின்ற அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை விசாரணை செய்யணும் அப்ப விசாரணைங்கிறது மேற்கொள்ள வேண்டிய முக்கிய பாடமாகவும் பார்க்கப்படுது விசாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வேதாந்தாஸ்திரம் மட்டும் தான் எந்த சொல்லிக் கொடுக்காது ஏன்னா இது சாஸ்திரமெல்லாம் எதையோ ஒண்ணு சொல்லி அதையே புடிச்சுக்குவோம் அப்படிங்கும் இங்க இந்த சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த என்ன சொல்லும்னா விசாரணை பண்ணி பார்த்து நீயே புரிந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே எப்பொருள் எத்தன்மேதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் சொல்றது இல்லையா அப்ப எதாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்து கொள்றதுதான் இங்க அறிவு இல்லைன்னா அந்த அறிவு பிரயோஜனம் இல்லை அப்படியே அதை நம்பிக்கொண்டிருப்பது மூடத்தனம் முட்டாள்தனம் மனித பிறவியின் மகத்துவம் தெரியாத அறியாமைத்தனம் என்பதாக பார்க்கப்படுகிறது அது ஏழாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்தது எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் உபாதானே கிளாதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திவாரிணி இந்த எட்டாவது என்ன சொல்ல வராருன்னா கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறைகின்ற நீர் குமிழிகள் போன்று முழு முதல் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே அனைத்து உலகங்களும் உதித்து நிலை பெற்று இறுதியில் அழிந்தும் போகும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள் என்பதாக இந்த எட்டாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பகவான் ஆதிசங்கர் வந்து ரொம்ப ஆழமாக நமக்கு புரிய வைக்கிறார் எல்லாமே இங்க விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படி இந்த ஜகத்தானது மித்யா தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் அது மித்தியான் பெயரு மித்தியான் மாயா மித்தியா அப்படின்னு அதுக்கு பெயர் அப்ப அது இருப்பது போல இருக்கின்றது ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆகவே அது உண்மையில் இல்லை அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும் அது அசத்தியம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா என்பதாக புரிந்து வேண்டும் மித்தியா அசத்தியம் ரெண்டு வார்த்தையினுடைய பொருள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு அசத்தியம் என்றால் அது இல்லவே இல்லை பொய் என்பதாக போய்விடும் மித்தியா என்றால் இருப்பது போல ஆனால் விசாரித்து பார்க்கும் போதுதான் அது இல்லை என்பது புரிய வரும் அப்ப அதனாலதான் மித்தியா என்ற வார்த்தையை இங்கு சாஸ்திரம் கையாளுது ஏன்னா மகான்கள் ஞானிகள் எல்லாம் அவ்வளவு தூரம் தேர்ந்த அறிவாளிகள் அதனால அவங்க எந்த ஒரு வார்த்தையை கையாளுவதாக இருந்தாலும் அத சரியானபடிதான் போடுவாங்க ஏன்னா பிரம்மத்தினுடைய விஷயம் வந்து அப்படிப்பட்டது அப்ப அதனால வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத்து மித்தியா அசத்தியம் கிடையாது ஜகத்து மித்தியா அப்ப ஜகத்தானது இருப்பது போல இருக்கின்றது அப்ப இதான் நம்ம ஏற்கனவே பார்க்கும் போது கடந்த பாடங்கள்லாம் நம்ம விசாரணை படி பார்க்கும் போது நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் ஜெகத்தானது பிரம்மத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதே அப்ப இங்க வந்து பிரம்மம் மட்டும் தானே இருக்குது பிரம்மம் எதுலுமே சம்மந்தப்படுவது இல்லை என்பதாக நம்ம கடந்த வகுப்புல எல்லாம் பார்த்தோம் அப்புறம் நமக்கு வந்து சொன்னோம் ஒரு விஷயத்தை கூட சொல்லி கொடுத்தோம் என்ன சொன்னோம்னா இப்ப பிரம்மத்தினுடைய இதனாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்காதிங்க இந்த காரண காரியங்கள் எல்லாம் பிரம்மம் தான் நடத்தி வைக்குது பிரம்மத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இங்க அவரவர்கள் மனம் சார்ந்து இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிறமே பிரம்மம் இதெல்லாம் சம்மந்தப்படுவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இந்த பாடத்த நம்ம கடந்த பாடங்கள்ல கேட்கும் போது அப்ப என்ன இந்த உலகம் எப்படித்தான் அப்ப இயங்குது பிரம்மம் சம்பந்தமே படுறது இல்லை பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் தெரியுது அப்ப என்னதான் இங்க புரிஞ்சுக்கவே முடியலையே அதனுடைய இயக்கத்துக்கு அப்ப யாருதான் காரணம் யாருதான் கருவி அப்படின்னு பார்க்கும்போது இதே வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரம்மத்தினுடைய மாயா சக்தியைத்தான் இங்க ஈஸ்வரன் சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா இந்த ஈஸ்வரன் வந்து பொய் கிடையாது ஒரு மாயை அப்படின்னு சொல்லுது இந்த பாயிண்ட் மறந்துட கூடாது நம்ம பாடத்திட்டத்துல படிச்சுக்கிட்டு வர வர பிரம்மம் சம்பந்தப்படுவதில்லை பிரம்மம் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதில்லை அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு அப்ப பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி தோன்றும் எப்படி இயங்கும் இந்த இயக்கத்துல நான் என்ன என்னுடைய பாத்திரம் என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தேன் இங்கு பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தியினால இந்த உலகம் இருப்பது போல தோன்றி அது நாளடைவுல மாறிக்கொண்டே இருந்து இல்லாமலும் போய் கொண்டிருக்கிறது அதுதான அனித்தியம்னு பாக்குறோம் ஏன்னா நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்க மாட்டான் இந்த மனித வாழ்க்கை மட்டும் படைக்கப்பட்ட எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் மாறிக்கொண்டே இருப்பதுனால எதுவும் சாஸ்வதமா இல்ல சத்தியமாக இல்லை இல்லையா யாராவது அப்படியே இருக்கிறாங்களா இவர் அப்படியே காலகாலமா இருக்கிறாருங்க இவர்தான் சத்தியமானவர் சொல்ல முடியுமா ஏதாவது ஆட்களை வச்சு சொல்ல முடியாது சரி அதாவது பொருட்களை வச்சு இது அப்படியே காலகாலமாக இருக்குது இதுதான் சத்தியம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே மாறிக்கொண்டிருக்குது இந்த பிரபஞ்சமே இந்த ஹோல் யூனிவர்ஸலே அப்படியே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது இதுக்குண்டான நியதி என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் ஈஸ்வரத்தன்மையில நடக்குது அப்ப இதை நம்ம ஆழமா இங்க புரிந்து இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார் கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறையும் நீர்க்குமிழிகள் போன்று முழு முதல் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே அனைத்து உலகங்களும் உதித்து நிலை பெற்று அழிந்து போகும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள் இந்த எட்டாவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார் அத இங்க முக்கிய கருத்தாக பார்க்கணும் அப்ப இங்க பரமேஸ்வர தன்மைங்கிறது என்னன்னா அந்த பிரம்மத்தினுடைய மாயாசக்தியாக விரிகிறதுனால தான் இந்த உலகம் இப்படி மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக வெளிப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த அடிப்படை உண்மையை நம்ம ஆழமாக விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும் மட்டும்தான் இங்க எல்லாமே புரிய வரும் இங்க வாரிணி அப்படின்னா அந்த நீரிலே அப்படின்னு அர்த்தம் புத் புதானிவா அப்படின்னா போல அந்த நீரிலே வந்து குமிளிகள் எப்படி தோன்றி மறைங்கிறதோ அது இந்த பிரம்மத்தின் மீது இந்த உலகமானது தோன்றி மறைகிறது அப்ப இங்க ஈஸ்வரன் இடத்திலே எல்லாவற்றும் உதயமாகி எல்லாமே இருப்பு கொண்டு முடிவில் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே மறைந்தும் போகின்றது அதுதான் ரொம்ப முக்கியம் உதித்து நிலை பெற்று இறுதியில் போகின்றன அப்ப இங்க ஈஸ்வரனுடைய காரியம் என்ன நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல பார்க்கும் மூன்று தொழில்களை புரிகின்றான் அப்படின்னு பார்க்க படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் ஈஸ்வரன் அப்ப இங்க ஈஸ்வரன் வந்து நம்ம சாதாரணமா பாடத்திட்டங்கள்ல படிக்கிறவங்க எப்படி கற்பனை பண்ணிக்குவாங்கன்னா ஏதோ ஒரு வடிவத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் படைக்குது பிரம்மா அப்புறம் இந்த விஷ்ணு தான் காப்பாத்துறாரு அவர் விஷ்ணு அப்புறம் அழிக்கிற கடவுள் தான் ருத்ரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூன்று தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்பதாக மூன்று தனித்தனி சக்திகளை உருவாக்கி அவர்களுடைய காரண காரியங்களை நம்ம இங்க கொண்டு வந்து ஒரு புராண வரலாற்றுல பாக்குறோம் ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தா இந்த மாதிரி ஆண்மனியான பாடங்களுக்குள்ள வந்து பார்க்கும்போது என்ன புரியும்னா இங்க பிரம்மம் என்பது அறிவு ஈஸ்வரன் என்பது மனம் அப்ப இங்க பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல இந்த மனமானது உற்பத்தியாகி இந்த மனமானதே இந்த உலகத்தை படைத்துக்கொண்டு தக்க வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்துக்கொண்டு திருப்பி இந்த மனமே எப்ப இல்லாம போகுதோ அப்ப மீண்டும் இது எல்லாம் காணாம போயிடுது அப்போ இங்க இத்தனையோ நாம் இங்க வேண்டும் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற மூன்று வார்த்தையை மனமே சிருஷ்டி பண்ணுது மனமே அதை நிறுத்தி வச்சு ஸ்திதியில பாக்குது அனுபவிக்குது கடைசியில மனதிற்குள்ளே லயம் ஆகிறது பாக்குறோம் அப்ப இந்த மூன்று காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு பெயர் ஈஸ்வரன் அப்ப அதத்தான் இங்க சொல்றாரு அந்த அடிப்படையில ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு ஒரு குயவன் வந்து பானையை செய்யும் அந்த பானையை செய்வதற்கான பல பொருட்கள் தேவைப்படுகிறது என்றாலும் அவைகளுக்கு மிக முக்கிய மூலப்பொருளாக மண்ணு தேவைப்படுது அப்ப மண்ணு இருக்கிறதுனால அந்த மண்ணு தான் முதல் முதல் காரணமாக அவங்க எடுத்துக்கொள்வதால அந்த மண்ணு தான் உபாதான காரணம் என்பதாக பார்க்க அப்ப பானையை செய்யும் கொய்யவானினுடைய புத்தியிலே அதை உண்டாக்குகின்ற திட்டம் உள்ளதினாலே குயாவானை வந்து எப்படி சொல்றோம் நிமித்த காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்களை பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த பாடம் எல்லாமே வேதாந்த அடிப்படையில வர்றதுனால மீண்டும் மீண்டும் அதை நினைவுப்படுத்துவார் ஆதிசங்கரருடைய பாடம் மட்டும் இல்லை பொதுவாக வேதாந்த பாடம்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி புரிய வைக்கவே முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால இங்கேயும் அந்த ஓமானத்தையும் எடுத்துட்டு வந்து பானை செய்யும் குயவனுடைய புத்தியிலே அதை உருவாக்குகின்ற திட்டம் உண்டானதினாலே அந்த குயவனை நிமித்த காரணமாகவும் அந்த பானை உருவாவதற்கான மண்ணை வந்து உபாதான காரணமாகவும் நம்ம இங்கே பார்க்கிறோம் அப்ப பானை செய்வதற்கு ஒரு நிமித்தம் தேவைப்படுகிறது உரியவன் ஒரு இருப்பதனால அவன் நிமித்தம் அந்த பானையானது செய்யப்படுகின்றது அப்படி பார்க்கும் போது நீர்க்குமிழி ஒன்று வெளியே கிளம்புது இல்லையா அதுக்கு தண்ணீர் தானே மூல முதல் காரணமாக அமைகிறது அப்ப அவ்வாறு வெளிப்பட்ட அந்த நீர் குமியின் வாழ்க்கை சக்கரத்தை வைத்துக்கொண்டு இங்கு மேலும் இந்த பாடத்திட்டத்தில் விளக்கப்படுகிறது இப்ப நீரின் மேற்பரப்பிலே புறப்பட்டு எழும் நீர்க்குமிளியை அது கிளம்பும் வரை விட்டு விட்டு தனியே பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வாறு அது நீரிலே இருந்து புறப்பட்டு அந்த நீரிலேயே சில நொடிகள் இருந்து பின்பு அது வெடித்து சிதறும்போது அதே நீரிலேயே கலந்து விடுகின்றதோ இதுதான் இங்க ஓமானம் அதாவது எல்லாமே ஓமானத்துலதான் புரிய வைக்க முயற்சி எடுப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம வந்து எப்படிங்க அது புரியல எனக்கு ஈஸ்வரன் தன்மை வந்து படைத்தல்ங்கிறீங்க காத்தல்ங்கிறீங்க அழித்தல்ங்கிறீங்க அப்போ இந்த ஈஸ்வரத்தன்மை மூன்றும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு எப்படி நடக்குது அப்படின்னா அறிவின் அதிர்ஷ்டானத்திலே பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஓமானம் அழகா கொடுக்கிறார் எப்படி கொடுக்குறாருன்னா கடல் நீர் என்னமோ ஒரே நீர் அதுதான் மூலம் ஆனா அந்த கடல் நீரிலிருந்தே நீர் குமிழியானது உற்பத்தியானது அப்படி உற்பத்தியான நீர் சிறிது நேரம் காட்சிக்கு தெரிந்தது நிறைய பப்புள்ஸை பார்க்கிறோம் அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது என்ன ஆகுது டப்பு டப்புன்னு வெடிச்சு அது எங்க காணாம போச்சு எந்த இடத்துல இருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே திரும்பிடுச்சு அப்ப நீரிலேயே உற்பத்தியாகி நீரிலேயே நிலைத்து நின்று நீரிலேயே மறைந்து விட்ட நீர்க்குமிழியை போல இந்த பிரபஞ்சமும் அதற்கு முழு முதற் காரணமான பரமேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே புறப்பட்டு அவனிடத்திலேயே இருந்து அவனிடத்திலேயே மறைந்தும் விடுகிறது அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி உற்பத்தியாயி எப்படி சிருஷ்டி ஸ்திதி லயமாகின்றதோ உற்பத்தி நிலைப்பாடு மறைவு இந்த மூன்றும் எப்படி நடக்கிறதோ அத்தனையும் இங்கு வந்து ஒரே விஷயத்திலே ஆதாரமாக வைத்துத்தான் நடக்கிறது அங்க எப்படி நீர் குமிழி உற்பத்தியாகியே அது ஒரு பப்புள் மாதிரி காட்சியாக திருப்பி அது வெடிச்சு சிதறி ஒன்றும் இல்லாம போவதோ அதற்கு எது அதிஷ்டானம் எது அதற்கு மூலம் என்றால் நீர்தான் என்பது போல இங்கு எல்லாமே அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலேதான் இங்கு ஈஸ்வரனே உண்டாகி ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்பட்டு ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு ஈஸ்வரன் மூலமாகவே இந்த உலகம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை முயற்சி செய்யல அப்ப இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளும் போது நமக்கு இங்க குழப்பமே வரக்கூடாது எப்படி குழப்பம் வரக்கூடாதுன்னா இப்ப நீரிலேயே உற்பத்தி நீர் குமிழி நீருக்கு வேறாக இல்லை ஆனா அது என்ன நினைச்சுக்குது ஒரு உருவத்தில் வராத வரைக்கும் கம்முன் இருக்குது உருவத்துக்கு வந்த உடனே நான் இந்த நேரிலிருந்து பிரிந்து விட்டேன் நான் ஒரு தனியான குமிழி என்பதாக நினைத்துக் கொள்கிறது அப்ப தனியான குமிழி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்நாள் என்ன சில வினாடிகள் தான் அது கொஞ்ச நேரத்தில் அது அப்படி நினைச்சுக்கிட்டு திருப்பி ஒரு காத்து அடிச்ச உடனே வெடிச்சு போன உடனே திரும்பி அது நீரோட நீரா போயிடுது அப்ப அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனா அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு போறதுக்குள்ள அதனுடைய ஆர்ப்பாட்டம் நான் படைக்கப்பட்டேன் நான் இருக்கிறேன் நான் மறைந்து விட்டேன்னு சொல்லுது அப்ப இந்த மூணு வார்த்தையையும் அந்த நீர்க்குமிழி உபயோகப்படுத்துவதற்கு ஆதாரமாக நீர் மட்டும்தான் இருக்கிறது அதுக்கு இந்த உலகத்தை நான் படைத்து விட்டேன் இந்த உலகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்தில் நான் இல்லாமல் போக போகின்றேன்னு சொல்றது எதுன்னா இந்த மைண்ட் தான் இந்த மனசுதான் அப்போ இந்த மனமானது இப்படி உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை அனுபவித்து இதுல இல்லாம போக போகுது அப்ப இத்தனையும் இதை அனுபவமாக்குவதற்கான இந்த உடல் மூலமா எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த உடல் அழிந்த பிறகு இந்த மனமானது தன்னுடைய இந்த வெளிப்படையான தன்மையை இழந்துவிட்டு மீண்டும் அடுத்த உடலை நாட போகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அந்த ஈஸ்வர தன்மை என்பது தனித்த மனமாக இல்லாமல் ஒட்டுமொத்த தன்மையாக நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா இங்கு முத்தொழிலையும் புரிகின்ற நானே அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே உலகமாக விரிகிறேன் அப்படின்னு புரிதல் வந்துட்டா அங்க மனம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது மனம் என்பது கரைந்து போய்விடுகிறது அப்பதான் அங்க பிரம்மம் மட்டுமே இருக்கின்றதுங்கிற முழுமை தன்மை அங்க முடிவடையும் அது வரைக்கும் இந்த விசாரணை செய்யாம இந்த புரிதல் வராம நம்ம மைண்ட் லெவல்ல நான் படைக்கப்பட்டேன் நான் காப்பாற்றப்படுறேன் என்னை அழித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மைண்டு தான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமாக இங்க புரிந்து வேண்டும் இப்ப இதுக்கு வந்து எப்படிங்க அந்த பிரம்மத்திலயே படைக்கப்பட்டு ஒரு ஈஸ்வரத்தன்மை உண்டாகி அப்படி நடக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுந்திருக்கும் ஏன்னா நமக்கு வந்துதான் நிறைய கேள்விகள் இருக்குமே நம்ம இடத்துலதான் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாவினுடைய அறிவு தான் நம்ம இடத்துல மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்ப நம்முடைய அறிவாட்டல் சாதாரண அறிவாட்டல்லாம் அப்ப நிறைய கேள்விகளை எழுப்பு செய்வோம் அப்ப அந்த மாதிரி கேள்விகளை எழுப்பும் அது எப்படி பிரம்மத்துடைய அதிஷ்டானத்திலேயே இந்த ஈஸ்வரர் தன்மை உண்டாகி படைத்து காத்து அழிக்கின்றது அப்படின்னு கேள்வி கேட்டான் அது சாத்தியமாகுமா அப்படி ஒரு நிலைப்பாடு முடியுமா அப்படின்னு கேட்கும் மீண்டும் ஒரு உதாரணத்துல அழகா உலகம் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறாருன்னா இப்போ ஒரு சிலந்தி பூச்சி எந்த விதமான வெளி பொருட்களின் துணையும் இன்றி தானே தன்னிடத்திலே இருக்கின்ற உமிழ் வலையை உண்டாக்கி மீண்டும் தான் கட்டிய அந்த வலையை தன்னுள்ளேயே இழுத்துக் கொள்கிறது அதை போலவே இந்த உலகம் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது எந்த பொருட்களும் இல்லாமல் படைக்கப்படுகிறது இதற்காக வெளியிலிருந்து எந்த பொருட்களும் எடுக்கவே கிடையாது அது நம்மிடத்திலேதான் படைக்கப்பட்டு இருக்கிறது அனுபவிக்கப்பட்டும் இருக்கிறது நம்மிடத்திலேதான் அது மறைந்து போகவும் போகின்றது ஆனா சிழந்த பூச்சிக்கு எப்படி தெரியலையோ நான் தான் உமிழ்நீர்ல இருந்து இதை உருவாக்கி இந்த வலைய பின்னிட்டேன் என்னுடைய உமிழ் மூலமாக பின்னப்பட்ட இந்த வலையிலேயே நான் தங்கி இருந்து கொண்டு ஏதாவது பூச்சி வந்தா பிடிச்சி சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அது உட்காந்துட்டு இருக்கோம் அப்ப அது உருவாக்கிய அந்த வலையானது சிலந்தி வலையானது வெளியே எந்த பொருளும் இருந்து பெறப்படவில்லை அதனிடத்திலேயே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வலை அதை ஓமானவா சொல்லி என்ன சொல்ல வர்றாருனா ஆப்டரால் ஒரு சிலந்தி பூச்சிக்கே இந்த சக்தி இருக்குது தன்னுடைய உமிழ்நீரிலேயே ஒரு வலையை பின்னி அந்த உமிழ்நீரில் கட்டப்பட்ட வலையிலேயே விளையாடி அந்த வலையிலே வந்த பூச்சி குழுக்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து மீண்டும் கடைசியில் என்ன பண்ணுது தனக்கு வேண்டான்னு சொல்லும் அந்த வலையை தன்னுள்ளேயே இழுத்துக்கொள்கிறது அது மாதிரி ஒரு சிறந்தி பூச்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கும் போது அந்த அறிவுக்கு இருக்காதான்னு கேக்கிறாரு ஏன்னா எல்லையற்ற அந்த பரமாத்மா பிரம்மம் பேரறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாண்ட அறிவற்றத்திலே மனம்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாதா அப்ப மனம்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த மனதின் மூலமாக இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்து காத்து அனுபவித்து அழிக்க முடியாதா அதைத்தான் பிரம்மம் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் பரமேஸ்வரன் என்ற ஈஸ்வரத்தன்மைகளே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வு தான் இங்கு நாம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எப்படி அந்த அறிவாக இருந்து பார்த்தா இப்ப நமக்கு புரிஞ்சு போயிடும் எப்படி புரியும் ஓ இது எல்லாம் என்னுடைய மனமேதான் உருவாக்கி அனுபவித்து அழித்துக் கொள்கிறது அப்ப இந்த மனம் தான் இதெல்லாம் விரிக்குது மனம்தான் இதெல்லாம் அனுபவிக்குது மனம்தான் கடைசியில அழிச்சுக்கிட்டு போயிடுது அப்படின்னு தெரியும் புரியாத வரைக்கும் இந்த மாதிரி விசாரணை பண்ணி புரியாத வரைக்கும் நான் வேறாகவும் இறைவன் வேறாகவும் தான் நினைத்து கொண்டு அப்ப நான் இறைவனுக்கு தாசன் இறைவன் எனக்கு தலைவன் என்பதாக எண்ணிக்கொண்டு அதன் மூலமாக நம்ம இந்த உலகத்துல போய் அவனிடத்துல கோரிக்கைகளை வைத்துக் அப்புறம் எனக்கு வந்து இந்த கஷ்டம் இந்த தீர்த்து நீங்க இதான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட போய் கோரிக்கையில வைத்துக்கொண்டு அப்புறம் கடவுளே பிசினஸ் மேனாக மாத்திக்கொண்டு என்னோட வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்குது ஒரு லட்ச ரூபா போட போறேன் நீ ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வான் உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு வேண்டிக்கிட்டு அதை போய் திருப்பதியில காசை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாம் மைண்டினுடைய பிளே ஏன்னா அவன் அவனுடைய முயற்சியில அவன் அந்த வாழ்க்கையை வாழ்றான் ஆனா இந்த உண்மையான வாழ்க்கையா இது அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த மைண்ட் பிளே பண்ற வரைக்கும் விளையாடலாம் மனமற்ற நிலையில இந்த உலகம் இல்லாம தான் போக போகுது அது எப்போ அப்படின்னா நமக்கு அனுதனமும் அனுபவம் ஆகின்ற உறக்க நிலை தான் அந்த நிலை என்பதாகவும் மகான்கள் நமக்கு சுட்டி அப்ப அந்த மனமற்ற நிலையில ஆழ்ந்த உறக்கத்துல நான் எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன் அந்த நாளைக்கு எத்தனை லட்சமா நான் பெருக்க போறேங்கறதெல்லாம் தெரியாம தான் தூங்கிட்டு இருக்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்துல போகும்போது நம்மளுடைய பிசினஸ் மைண்டா அங்க வேலை செய்யறது இல்ல நல்லா தூங்கிட்டோம் அப்ப அங்க எத்தனை கோடி பணம் போட்டிருக்கோம் எப்படி அதை டெவலப் ஆக போகுது அது எப்படி நாங்க லட்சக்கணக்கில் மாத்த போறேங்கிறதுலாம் தெரியாமே தூங்கிட்டு இருக்கிற மைண்டுக்கு அந்த பிசினஸே இல்லாம போயிடுது அப்ப அதை அழிஞ்சு போகுதா இல்லையா தூக்கத்துல அப்ப நணவ உலகத்துக்கு வரும்போது மட்டும் தானே இந்த உலகம் வந்து இருப்பதாக தோன்றி அது இத்தனை லட்சம் போட்டிருக்கேன் இத்தனை கோடி போட்டிருக்கேன் பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அப்ப இது எல்லாம் மைண்டினுடைய பிளேன் நமக்கு எப்ப தெரியுதோ அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்த விலையை முடிச்சுட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாயா உலகத்துல மயங்கிட்டு மயக்கத்திலேயே இருந்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த மனதனுடைய ஆசா பாசங்களை மாதிரி திருப்பி திருப்பி உடம்பு எடுத்து வந்துகிட்டே இருக்கலாம் இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்கிறதுதான் இங்க சாஸ்திரம் ரொம்ப ஆழமாக சுட்டி அப்ப இத வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக சொல்ல வரும்போது இந்த ஈஸ்வருடைய மூன்று தொழில்களாக படைத்தல் காத்தல் அளித்தல் அப்படிங்கிற மூன்று தொழில்களுக்கு முழு முதற் காரணமாக ஈஸ்வரனே இருப்பினும் மூன்றிலும் ஒன்றை குறிப்பாக சொல்வதற்காக மூன்று பெயர்களை பயன்படுத்துவதற்கு தடஸ்த லட்சணம் அப்படின்னு ஒரு பெயரை சொல்றார் வேதாந்த சாஸ்திரத்திலே தடஸ்த லட்சணம் அப்படின்னு ஒரு பெயரை சொல்றார் அது என்ன அப்படின்னா ஒரு மாணவன் பாடங்களை கேட்டு அதை படித்து அத்துடன் அதை எழுதி அதன் வாயிலாக ஒன்றை அறிய முயலும் குறிப்பாக அவன் செய்கின்ற மூன்று காரியங்களை செயல்களாக சொல்வதற்கு எப்படி நம்ம சொல்றோம் கேட்கும் மாணவன் படிக்கும் மாணவன் எழுதும் மாணவன் என்று ஒரே மாணவனை குறிப்பிடுவது போல இதுவும் ஆகின்றது என்று சொல்கிறார் அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து ஒரே ஈஸ்வரன் தான் படைக்கிறான் காக்கிறான் அளிக்கிறான் புரிகின்றான் அவனே ஈஸ்வரன் அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தட தடஸ்தலட்சணத்திலே இது மாதிரி புரிந்து கொண்டோம்னா ஒரே பையன்தான் பாடங்களை கேட்கிறான் பாடங்களை படிக்கிறான் அந்த பாடங்களை படித்ததை பரீட்சையில எழுதுறான் அப்ப அங்க மூன்று மாணவன் கிடையாது பாடத்தை கேட்பவன் ஒரு மாணவன் பாடத்தை படிக்கின்றவன் ஒரு மாணவன் பரீட்சையில எழுதுகின்றவன் ஒரு மாணவன் என்று மூன்று மாணவன் கிடையாது ஒரே மாணவன் மூன்று காரியங்களையும் செய்கின்றான் ஆனால் அவன் மாணவன் என்னவோ ஒருவன் தான் என்பது போல இங்கு ஒரே ஈஸ்வரன் படைக்கின்றான் காக்கின்றான் அளிக்கின்றான் என்ற முத்தொழிலையும் செய்கின்றான் அப்ப அப்படிப்பட்டவனை தனஸ்த லட்சணத்தின் படி பார்த்தால் இங்கு என்னவா நம்ம பிரிச்சு பாக்குறோம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்பதாக மூன்று கடவுள்களை சுட்டிக்காட்டுகின்றோம் என்பதாக இங்க ஆத்மோதத்தினுடைய இந்த எட்டாவது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார் அதற்கான உதாரணம் தான் இப்படி சொல்லிட்டார் கடலின் மேற்பரப்பிலே தோன்றி மறைகின்ற நீர் குமிழிகள் போல முழு முதற் காரணமாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே இந்த உலகமானது படைக்கப்பட்டு தோன்றி காத்து இறுதியில் அழிந்தும் போகின்றது என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்பதாக தான் இந்த எட்டாவது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார் அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தின்படி நம்ம இந்த பாடத்திட்டங்களை நாம இன்னும் டீப்பா போக போக நிறைய இதை பற்றி தெளிவுகள் வந்துகிட்டே இருக்கோம் ஒன்பதாவது ஸ்லோகத்தை பாடத்திலே இது மாதிரி இன்னொரு நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல போறார் அதை நம்ம இப்போ எடுத்தோம்னா இன்றைக்கு முடிக்க முடியாது அதனால நம்ம வந்து நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் ஒன்பதாவது ஸ்லோகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் இப்ப இந்த புரிதல்ல என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்கும் இங்க பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்ப பிரம்மத்தினுடைய சக்தி தான் இங்க பிரபஞ்சமா விரியுது எப்படி விரியுதுன்னா மனோசக்தியாக விரிந்து மனதினாலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டு மனதினாலேயே இந்த உலகம் அழிக்கப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட மனம் என்ன மனம்னா ஈஸ்வர மனம் அதுதான் பிரபஞ்ச மனம் காஸ்மிக் மைண்ட் அப்ப அந்த காஸ்மிக் மைண்டு ஈஸ்வர மனத்திலே இந்த உலகம் தோன்றி இருந்து மறைகிறது ஆனா நான் வந்து தனியா இந்த உலகத்துக்கு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா நாம் அந்த ஈஸ்வர தன்மையிலிருந்து நம்மை தனித்துவப்படுத்தி கொண்டு என்னை தனித்தவனாக நான் பாவித்துக் கொள்கிறேன் அதாவது அங்கிருந்து நான் பிரிஞ்சுட்டேன் ஈஸ்வரன் இடத்துல இருந்து நான் பிரிஞ்சுக்கிட்டு நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன்னு சொல்றேன் எப்படி சொல்றேன் எனக்கு ஏத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நீ இன்னொருடைய பையன் இந்த ஜாதிக்கார பையன் உனக்கு இந்த பேரு அப்புறம் உன்னுடைய தொழில் இது உன்னுடைய படிப்பு இது அப்படின்னு என்னென்ன வெளி விஷயங்களை எனக்கு ஏத்தி வச்சாங்களோ அதையெல்லாம் நான் ஏத்தி வச்சுக்கிட்டதுனால என்ன தோடுதுன்னா எல்லாமே எனக்கு வேறாக தெரியுது உருவாக்கிக்கிட்டேன் அப்படி தனி வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு நான் தனி ஆளா இருக்கிறதுனால எனக்கு வேறாக எல்லாம் தெரிகின்ற அந்த துவைத பாவனை தான் என்னை ஈஸ்வரடத்துல இருந்து பிரித்து விட்டது அப்ப இந்த பிரிவினை எதனால உண்டாச்சுன்னா மனதினால்தான் உண்டானது அப்ப அந்த மனம் எப்படி உண்டானது அப்படின்னா பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம் புகுத்தி புகுத்தி அதையெல்லாம் உண்மை என்பதாக நம்ப அதை சத்தியமாக மனம் நம்பிக்கொண்டிருக்கிறது நம்மளால் மற்ற விஷயங்கள் புரிதல் நமக்கு எப்ப மாறணும் அப்படின்னா அதே மனதை நம்ம விசாரணை செய்யும் போதுதான் மாற்றத்தை அடைய முடியும் அதுக்குதான் இந்த மனதனுடைய மயக்கத்தை வந்து மகான்கள் சுட்டிக்காட்டி எப்படி ஒரு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு மயங்குது மனசு எப்படி ஒரு மனமயக்கம் ஆசை வெள்ளி காசு கிடைச்சா இன்னைக்கு எல்லாம் தீர்ந்துடும் பதறிட்டு ஓடுது எடுக்கிறதுக்கு ஓடி போய் அந்த காசை எடுத்து பாக்குது அடடா இது கிழிஞ்சல் வெறும் அப்புறம் அதை தூக்கி வீசுது அப்ப அந்த மன என்ன பண்ணுது ஒரே பொருளை இரண்டாக பாவித்து கொள்கிறது கிழிஞ்சலை வெள்ளியாக பார்த்து விடுகிறது அது மாதிரி ஒரு கயிற்ற பாக்குது பாம்புன்னு பயந்துக்குது அதுக்கு என்ன காரணம் மனமயக்கம் அப்ப இங்க மனமயக்கத்தை நீக்கணும்னா என்ன பண்ண முடியும் விசாரணைதான் பண்ணி புரிய வைக்கணும் அந்த மாதிரி இந்த உலகம் இருப்பது மனதனுடைய மயக்கம் மனம்தான் இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இருப்பது போல பாவித்து கொண்டு அதிலே நானே படைத்து நானே அனுபவித்து நானே அழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக புரியாமல் இருக்கிறது அதை புரிய வைத்து இங்க எல்லாம் மனதின் கற்பிதம் மனதின் மாயா வினோதம் என்பதை புரிந்து முடியும் அப்பதான் நம்ம இந்த மனதை வந்து எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு தெரியும் நீ நினைத்து இங்க வந்து ஒரு உதாரணம் சமஷ்டி விஎஸ்டி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் வேதாந்த சாஸ்திரத்துடைய அடிப்படை பாடங்கள் தத்துவபோதம் படிச்சிருந்தீங்கன்னா புரியும் அதுல சமஷ்டி விஎஸ்டிங்கிற ரெண்டு விஷயம் வரும் இப்ப சமஸ்டிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த தோட்டம் என்பதாக வைத்துக்கொள்ளணும் ஒரு தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு தென்னன் தோப்புன்னா அங்க ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது ஒரு தென்னன் தோப்புன்னு சொல்லுவோம் அப்போ தனி மரம் தோப்பு இல்லையா தனி மரத்தை போய் யாராவது தோப்புன்னு சொல்லுவோமா சொல்ல தனி மரம் தோப்பு அப்ப தோப்புன்னா அங்க நிறைய மரங்கள் இருக்கணும் அப்ப அதுதான் தோப்பு அப்போ அந்த நிறைய மரங்கள் இருக்கிறதுல பர்டிகுலரா போய் ஒரு மரத்தை குறிப்பிட்டு இந்த மரம் என்னுடைய மரம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அப்ப அது தனித்த மரமாக மாறிடுது இல்லையா அப்ப என்னுடைய இதுங்கிற அபிமானத்தை நான் அங்க கொண்டு வந்துட்டேன் அதுல அப்ப அந்த மரம் எனக்கே உரித்தானது அந்த மரத்துல இருந்து காய்கற காயை வந்து எனக்கே சொந்தமானது இன்னொருத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நான் அங்க உண்டாக்குறேன் கொண்டு வந்து நுழைக்கிறேன் அப்ப அதனால என்னாச்சு நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் அமகாரம் நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகிறது இது புரிய வைக்கிறதுக்காக இந்த தோப்பு விஷயத்த சொல்றேன் அப்ப அது மாதிரி இங்க இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒட்டுமொத்த படைப்பும் ஈஸ்வரத்தன்மையில தான் இருக்குது தென்னந்தோப்பு மாதிரி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் ஈஸ்வரனாகவே இருக்குது ஆனால் நான் ஏற்றி வைத்துக் கொண்ட என்னை தனித்தவனாக மாற்றிவிட்டது நான் இன்னார் இந்த ஜாதி இந்த பிறவி இந்த படிப்பு இந்த பட்டம் என்று எனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்தார்களோ அதையெல்லாம் நான் ஏற்றி வைத்துக் பதவி முதலாக நான் என்னை நம்பிக்கொண்டு இதுதான் சத்தியம் உண்மை என்பதாக பாவித்து மற்ற விஷயங்களை எல்லாம் எனக்கு வேறாக பார்க்கின்றேன் அப்படி பார்க்கிற இந்த மனோபாவம் தான் என்னை ஈஸ்வரடத்திலிருந்து பிரித்து விட்டது ஏன்னா அந்த தோட்டத்திலிருந்து அந்த ஒட்டுமொத்த தோப்பிலிருந்து ஒரு மரத்தை பிரித்து விட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிற தென்னந்தோப்புல ஒரு தனி மரத்தை பிரித்து வச்சுக்கிட்ட மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதத்தான் மகான்கள் பல வழிகளில் பல ஓமானங்கள்ல நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அதுக்குதான் இன்னொரு ஓமானமும் பதஞ்சலி யோக பதஞ்சலி முனிவர் சொல்லி எப்படி சொன்னாருன்னா இப்ப இந்த உலகம் என்பது ஒரே ஒரு உரண்டை தான் பூலோக உரண்டை ஒரே ஒரு உலக உரண்டை ஆனா இந்த ஒரே ஒரு உலக உரண்டையில நாம என்ன பண்றோம் நிர்வாகத்துக்காக இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான்ட்டு எல்லைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம் அப்ப இந்த எல்லைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இந்த எல்லைக்கு உட்பட்டது நான் இந்தியன் அந்த எல்லைக்கு உட்பட்டவன் அவன் பாகிஸ்தானியன் அந்த எல்லைக்கு உட்பட்டவன் அமெரிக்கன்னு சொல்லிக்கிறான் அப்ப இந்த மாதிரி நாம பல வகைகள்ல இந்த பூமியினுடைய பகுதிகளை பிரித்து வைத்துக்கொண்டு பல பெயர்களையும் வைத்துக் கொள்கிறான் இது வந்து அமெரிக்கா அது இந்தியா அது பாகிஸ்தான்ட்டு ஆனா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க தனித்தனியா இருக்குதா ஒரே பூமி உலகம் உரண்டதான் ஒரே பூலோகம்தான் இந்த பூ உலகத்துல ஒன்று இருக்குது ஆனா நான் எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டே இது என்னுடைய நாடு அவனுடைய நாடு அப்படின்னு உண்டாக்கி வச்சதுனால இந்த வேற்றுமையினால என்ன ஆயிடுச்சு மதங்களும் உண்டாகி பிரிவினைகளும் உண்டாகி இன்னைக்கு அவன் வேற ஆளு நான் வேற ஆளுன்னு அடித்தடியில போய் மனிதனையே மனிதன் அழித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் இப்போ உண்டாகிருக்கு இதெல்லாம் என்னன்னா அஜ்யானம் அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் அந்த காலத்திலயே சொல்லிடுச்சு நாம கேட்க மாட்டேங்கிறோம் அப்ப இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும் போதுதானே புரியும் அப்ப இந்த உலகத்தை எப்படி நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு தனித்தனி நாடுன்னு சொல்லிக்கிறமோ தென்னந்தோப்புல இருக்கிற மரத்தை தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு உரித்தான மரம் இது எனக்கே சொந்தமானதுன்னு சொல்லிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பூமியில பிளாட் போட்டுக்கிட்டு என்னுடைய வீடு என்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கிறோமோ இது எல்லாம் மனதுனால உருவாக்கப்பட்டதுதானே தவிர இது எப்படி நமக்கு சொந்தம் கொண்டாட முடியும் நம்ம எடுத்துட்டு போக முடியுமா ஏதாவது கையில தென்னை மரத்தை வேரோடு பிடிக்கிட்டு போக முடியுமா இல்ல பூமியில வந்து எனக்குன்னு ஒரு பட்டா பூமியை எடுத்துக்கிட்டு இதுல ஏக்குற என்னது அப்படின்னு சொல்லி நான் போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படி இருக்கிற வரைக்கும் வாழ்ற வரைக்கும் தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் இது என்னது அது அமனது அப்படின்னு சண்டை சச்சரவெல்லாம் அது எது வரைக்கும் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தானே வாழ்நாள் முடிந்து போன ஒன்றுமே இல்லை அப்ப இது யாருக்கு புரியுதோ அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி விவகாரத்துல போய் வெட்டியா ஈடுபட மாட்டான் தெரிஞ்சுக்கிட்டான் ஓ இதெல்லாம் ஒண்ணுதான் புரியாம மைண்ட் என்ன இப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு சீரழியறானுங்க சீரழியறோம் அழகிட்டோம் நமக்கு புரிஞ்சு போச்சு நம்ம அழகா இதை வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறவன் ஞானி இல்ல நான் இதை உண்மையா கருதி கொண்டு இதுல ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பேன் பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருப்பேன் சண்டை சாச்சரவு போயிட்டு இருக்கிறவன் அஜ்ஞானி அப்ப அது நம்முடைய புரிதல தான் இருக்குதுங்கிறதா இந்த மீண்டும் மீண்டும் பல்வேறு உதாரணங்களை கொண்டு விளக்குகிறார்கள் அதற்கு கடைசியாக அந்த தடஸ்தலட்சண விவகாரத்தையும் சொல்லி ஈஸ்வரனுடைய அந்த மூன்று காரியங்களையும் புரிய வைத்து விட்டார்கள் அப்ப ஈஸ்வரன் என்பவன் வேறு யாரும் இல்லை அந்த பரமனின் சக்தி என்பதை புரிந்து கொண்டா இங்கு எதையும் பிரிக்கவும் முடியாது இங்கு பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்கவே முடியாது ஆனா ஈஸ்வரன் என்பவன் சக்தியினால இங்க படைத்து காத்து அழித்துக் கொண்டிருக்கிறான் ஆனா இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலுக்கும் அங்கு ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான் தவிர பிரம்மம் சம்பந்தப்படுவதில்லை அந்த செயல் விளைவுகளை எல்லாம் சக்தியினால் உண்டாகதே தவிர பிரம்மத்திற்கு சம்பந்தம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த பாடத்தொட்டினுடைய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப இன்றைக்கு இந்த எட்டாவது ஸ்லோகத்தோடு செய்வோம் ஒன்பதாவது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம் இன்றைய உறுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தக் சத்